வாழாட்பட்டு நின் நீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்ளை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோ ஏழாட்காலம் பழைப்பிலும் நாங்கள் இராக்கலர் வாழ் இலங்கை வாழாளாகப் படைபொருதானுக்கு வல்லான் என்று கூறுதுமே